வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வாஸ்கோடாமா முன்னாளில் பார்த்தலோமியா டயஸ் சென்ற சென்றடைய முடியாத தென்னாப்பிரிக்காவின் அட்லாண்டிக் கரையோரத்தில் உள்ள நன்னம்பிக்கை முனையை சுற்றி வந்தார் ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கொரியா ஜப்பான் இடையேயான கடல் சண்டையில் கொரியா வெற்றி பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பாஸ்டன் தேநீர் கொண்டாட்ட நிகழ்வு நிகழ்ந்தது அமெரிக்கர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கப்பல்களில் ஏறி தேநீர் பெட்டிகளை பாஸ்டன் துறைமுகத்தில் எரிந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இத்தாலியின் நேப்பிள்ஸில் இடம்பெற்ற ஆறு புள்ளி நிலநடுக்கத்தில்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனாவில் கான்சூ நகரில் இடம்பெற்ற எட்டு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு இலங்கை வானொலியின் ஒலிபரப்பு சேவை கொழும்பில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவம் சரணடைந்ததை அடுத்து